குணகணவி சதுர் ஹரந்தம் சதுடாம குணிகிருதி விபஜ பவாத் மேலே சொல்லப்பட்ட ஸ்லோகத்திற்கு பின்வருமாறு அர்த்தம் பண்ணலாம் குணகண ரவிம் குணகணங்களால் சூரியனை போன்றதும் ககேஷம் தேவர்களுக்கும் ஈசனாயிருப்பதும் சதுர் ஹரந்தம் ஜராயுஜம் முதலான நாலு விதமான யோனிகளால் ஏற்படும் நாலு விதமான கிளேஷங்களை போக்குவதும் சதுர் திருடாமோதம் நான்கு விதங்களான திருட ஆமோதங்களை தியான சுகங்களை அதாவது புருஷார்த்தங்களை கொடுப்பதும் குணிகிருதி குணத்தால் விளங்கும் ஹுதயத்தில் மனதில் இதி இந்த பிரகாரமாக அதாவது சகசிரநாமாதி ரூபத்தால் கதந்தம் உபதேசம் செய்வதும் பவாத் பரமசிவன் முதலாக ஆரம்பிக்கும் குருவர்க்கம் தன் குரு உள்பட இருக்கும் நாத சமூகத்தை பஜி இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ நர்சம்மானநாதர் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் என்பது போன்ற ஆச்சாரிய பரம்பரையை பஜி என்று நிர்தேஷம் பண்ணுவதின் மூலமாகத்தான் தன்னுடைய குரு பரம்பரையில் இருப்பவர்களை நமஸ்கரிக்கிறார் அஞ்சு இத்துடன் நாமங்களை பற்றிய ஸ்லோகங்கள் முடிந்தாலும் அவற்றை பற்றிய சில விசேஷங்களை பின்வரும் ஸ்லோகங்களில் சொல்லுகிறார் ஆறு நாமங்களின் கடைசியிலும் பிரணவத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே சொல்லப்பட்டது பிராம்கணாதி ஜாதிபேதங்களை யொட்டி சொல்லப்பட்டிருக்கும் ஸ்வரவியவஸ்தையையும் மறிந்துவிடக் ஏழு இப்படி ஆதியிலும் அந்தத்திலும் சேர்க்கப்படும் பிரணவங்களானது நாமங்களின் அர்த்தத்தோடு சேர்ந்ததான அர்த்தத்தோடு இல்லாமலிருந்த போதிலும் அவற்றை சேர்ப்பது தோஷமல்ல அவை மங்களகரமானவை என்று சொல்லப்பட்டிருப்பதால் அதற்காகவே தான் சேர்க்கப்படுகின்றன ஓம்காராச்சாத சப்தஸ் சுவாவேதௌ பிரம்மண்புரா கண்டம்பித்வா விநீர்யாத தேனமாங்களாவுபௌகாரமும் அத்த என்ற சப்தமும் இவை இரண்டும் ஆதியில் பிரம்மாவின் கண்டத்தை புலந்து கொண்டு வெளிவந்தவையாகினாலும் மங்களகரமானவை மேலும் சர்வத்திய நோம்கிருதம் பூர்வம் பரஸ்தாச்ச விச்சீரியதே என்று சொல்லப்பட்டபடி எந்திர மந்திரத்திற்கும் பிரணவத்தை முன்னும் பின்னும் சேர்க்கப்படாமலிருந்தால் பிரத்யபாயம் குறைவு பாபம் ஏற்படுவதாக சொல்ல சேர்த்தாலோ அத்ருஷ்டமான பலத்தை கொடுக்கக்கூடியது எட்டு சாமான்யமான எந்த மந்திரத்தையும் அர்த்தத்துடன் உச்சரித்தால் விசேஷமான பலன் ஏற்படுகிறபடியாலும் இந்த நாமசகஸ்திரத்தின் நாமங்களெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி மந்திரங்கள் என்பதாகையாலும் இவைகளையும் அர்த்தம் தெரிந்து சொன்னால் விசேஷ பலன் உண்டு போது இப்படி பிரணவத்தை சேர்த்து நாமோச்சாரணம் செய்தால் அதிருஷ்டமான பலன் ஏற்படுகையில் அவற்றில் பிரணவமானது விசேஷணமாகவும் நாமமானது விசேஷமாகவும் இருக்கிறது பதங்கள் இரண்டு சேர்ந்து ஒரு மகாவாக்கியமாக ஆகி சாப்தபோதம் ஏற்படுவதனால் அவற்றிற்கு பரஸ்பரம் ஆகாங்க யோக்கியத்தை ஆசக்தி தாத்ய ஞானம் இவை நாளும் இருந்தால்தான் ஏற்படும் பிரகிருதமாக பிரணவமும் நாமமும் விசேஷன விசேஷமாயிருப்பதாலும் அவற்றிற்குள் மேலே சொன்ன மகாவாக்கிய லட்சணங்கள் எல்லாம் இருப்பதாலும் அஸ்தி முதலான கிரியைகளை சேர்த்தால் மகாவாக்கியமாக ஆகி சாப்தபோதம் ஏற்படும் இவ்விதமான மகாவாக்கியங்களில் அஸ்தி முதலான கிரியைகள் சொல்லப்படாமலிருந்தாலும் அவை தானாகவே கிடைக்குமென்று அஸ்தி பவந்தி பர்பிரதம புருஷே பிரயுஜமானோபியஸ்தி என்பதாக காத்தியாயனரால் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரணத்தால் ஓம் ஸ்ரீ மாதா என்றால் ஓம் ஸ்ரீ மாதா அஸ்தி மங்களகரமான ஸ்ரீ மாதா இருக்கிறாள் என்று அர்த்தமாகிறது இதே மாதிரி எல்லா நாமங்களுக்கும் ஊகித்து கொள்ள வேண்டியது ஸ்ரீ மணிசத்ரீம் விவிதகுட தராந்தேசை புஷ்டநாதாபியான் நாமசு சதகாராம்போபோ நாபிசப்த புனருத்திகே நாமங்களில் ஒப்பொரு சதகத்தின் நூறு நாமங்களின் ஆரம்பநாமங்கள் ஸ்ரீ மணி சத்ஹீ விவிதா கு குணா தந்திர தந்திரா தேஷா புஷிஷ்டா நாதா என்ற அக்ஷரங்களை முதலாக உடையவை இந்த சகசிரநாமத்தின் ஸ்தோப அர்த்தமில்லாத சப்தங்களின் பிரயோகமாவது புனருத்தி என்பதாவது கிடையாது சதாகாரம்பநாமங்கள் பின்வருமாறு ஸ்ரீ மாதா மணிப்பூராந்தருதிதா சத்கதி பிரியா ஹ்ரீன்காரி விவிதாகாரா குடான பிரீதமானசா தராந்துலித தீர்காட்சி தேசகாலா பரிச்சின்னா புஷ்டா நாதரூபிணி ரெண்டு மேலே சொல்லிய அக்ஷரங்களை முதலாகவுடைய இதர நாமங்கள் ஸ்ரீகண்டார்த்த ஷரீரிணி மணிபூராப்ஜ நிலையா முதலியவை இருந்தாலும் அவை சதாகாரம்பத்திற்கு சமீபத்தில் இருக்காததால் அவை சதாகாரம்ப என்ற சந்தேகம் ஏற்பட காரணமில்லை இப்படி சதாகாரம்பத்திற்கு எட்டியிருக்கும் நாமங்களை தவிர சதக சமீபத்தில் இருக்கும் அந்த அக்ஷரங்களோடு கூடிய நாமங்களையும் விளக்கி காட்டி உதாரணமாக கிரீமதி என்பதை விளக்குவதற்காக ஹ்ரீம் என்றும் தஹராசோ ஜுவலன்முகி என்பதை விளக்குவதற்காக தராம் என்றும் இம்மாதிரி சதகாரம்ப நாமங்களின் அக்ஷரங்களை குறிப்பதாக சொல்லப்பட்டது மூணு சிலர் சதகாரம்ப நாமங்களை பற்றி லலிதோபாக்கியானத்தில் அடியில் கண்டபடி சொல்லியிருப்பதாக சொல்வார்கள் ஸ்ரீ மாதா மணிபூராந்தருதிதா சத்கதி பிரதா க்ரீம்காரி விவிதாக்காரா குடான பிரீதமான தராந்தோழித தீர்காட்சி சாவித்ரி ரசசேவதிஹே விஜான கலிகாச்சேத்தி பதானியே தான்யம்சயம் சதகாத்தியானி நாமி ட்வயாரியாணி ஷுரிபிஹே இதில் சொல்லப்பட்ட வகுப்பிலும் ஸ்ரீ நிர்சிம்மானந்தநாதரால் சொல்லப்பட்ட வகுப்பிலும் கடைசி மூன்றை தவிர பாக்கி நாமங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பது கவனிக்கத்தக்கது ஆயினும் அவ்விதமான வகுப்பை சொல்லும்போது வேறு வகுப்புகள் தப்பு என்று லலிதோபாக்கியானத்தில் சொல்லப்படாததால் இந்த பரிபாஷா ஸ்லோகத்தில் சொல்லியதே ஏற்றுக்கொள்ள வேண்டியிருப்பதுடன் இதை மேலே சொல்லப்பட்ட ஸ்லோகங்களை அர்த்தம் சொல்வதுதான் நியாயம் நாலு அர்த்தமில்லாத சப்தத்திற்கு ஸ்தோபம் என்று பெயர் அவ்விதமான சப்தங்களை இதர சகஸ்திரநாமங்களில் ஸ்லோகங்களுடைய பாதத்தை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் சேர்த்திருப்பது சாதாரணமாய் யாரும் பார்த்திருக்கக்கூடும் அவ்விதமான ஸ்தோப பிரயோகம் யாதொன்றுமே இந்த சகசிரநாமத்தில் கிடையாது புனருத்தியானது சப்தத்தை பற்றியவரையில் கிடையாது என்று சொல்லப்பட்டது அர்த்தத்தை பற்றி புனருத்தி இருந்தாலும் ஒரே அர்த்தத்தோடு கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட நாமங்கள் இருந்தாலும் உதாரணமாக அம்மா மாதா ஜனனி தேவேஷி சுரநாயிகா அது நாமங்களின் மொத்தமான எண்ணிக்கை ஆயிரம் என்பதற்கு விரோதமாக மாட்டாது ஆறு சில நாமங்களை பற்றி சப்தத்தில் புனருக்தி என்று தோன்றக்கூடியதை பரிகாரம் செய்வதற்கான நான்கு வித உபாயங்களை அடுத்த ஸ்லோகங்களில் சொல்லுகிறார் மதிவரதாக தாபகார யோகேன ரத்தவர்ணாதோ யோகேன பேத மதி வரதா காந்தா முதலியவைகளுக்கு முந்தி அகாரத்தை சேர்த்தும் இரத்தவர்ணா முதலியவைகளுக்கு முந்தி ஆகாரத்தை சேர்த்தும் சிச்சில இடங்களின் வரும் பதங்களை சேர்த்தும் நாமங்களை பிரிக்க வேண்டும் ஒன்று மதி என்பது முதலில் துஷ்டிர் புஷ்டிர் மதிர் துதிஹி என்பதில் வருவதால் பிந்தி ஸ்வாகா ஸ்வதா மதிர் மேதா என்ற இடத்தில் அது வரும்போது அதை அமதுஹி என்று பிரிக்க வேண்டும் 2. வரதா வாமநயனா விஸ்வகர்பா சுவர்ணகர்பா வரதா வாகதீஸ்வரி என்ற இரண்டு இடங்களில் இரண்டாவது இடத்தில் வருவதை அவரதா என்று பிரிக்க வேண்டும் 3. கலாவதி கலாலாபா காந்த காதம்பரி பிரியா கல்பனா ரகிதா காஷ்டா காந்தார்த்த விக்கிரஹா என்ற இரண்டு இடங்களில் இரண்டாவது இடத்தில் வருவதை அகாந்தா என்று பிரிக்க வேண்டும் இதே மாதிரி நித்ய பக்த நிதிர் மூர்த்தா மூர்த்தா நித்ய என்பதாக வரும் வேறு இடங்களிலும் பிரிக்க வேண்டுமென்பதை மூலத்தில் மதிவரதா காந்தாதவ் என்று குறிப்பிடப்பட்டது ரத்தவர்ணா என்பது ரத்தவர்ணா மாம்சனிஷ்டா என்றும் விஷுத்த சக்கர நிலையா இரக்தவர்ணா திரிலோச்சனா என்றும் வருவதில் இரண்டாவதை அரக்தவர்ணா என்று பிரிக்காமல் அர்த்தத்திற்கு அனுகுணமாக ஆரக்தர்ணா என்று பிரிக்க வேண்டும் ஆறு இங்கும் மூலத்தில் வரும் இரக்தவர்ணாதோ என்பதனால் சுமுகி நளினி ஷூப்ரோ சோபனா சுரநாயிகா சுவாசின் அர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா என்பது முதலான வேறு இடங்களிலும் இம்மாதிரி ஆகாரத்தை சேர்த்து பிரிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு இப்படி பிரித்து சொல்வதனால் நீங்க கூடாத புனருக்தி இருக்கும் இடங்களுக்கு மூன்றாவது உபாயம் சொல்லப்பட்டது உதாரணமாக மேலே சொல்லிய சோபனா என்ற பதமானது சுகாராத்யா சுபகரி சோபனா சுலபாகதிகி என்று மூன்றாவது இடத்தில் வரும்போது அதையும் இரண்டு பதங்களையும் சேர்த்து சோபனா சுலபா என்று ஒரே நாமமாகச் சொல்லப்பட்டது இந்த கௌலினி கேவலா அஜாஜேத்ரி என்பவை முதலான இடங்களிலும் பதங்களைச் சேர்த்து நாமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எட்டு இம்மாதிரியான புனருக்தியின் பரிகாரங்களை விஷ்ணு சகஸ்திர நாமத்தை பற்றியும் உபயோகப்படுத்தி இருக்கிறது இங்கு சதசக் என்று வருவது போல் இங்கும் மூர்த்தா மூர்த்தா என்பது முதலான நாமங்களைச் சேர்ந்து வருகின்றன புனருக்தியை பற்றிய சந்தேகமானது இவை மாதிரி அடுத்தடுத்து வரும் நாமங்களில்தான் ஏற்படும் என்பதும் கிடையாது ஒன்றுக்கொன்று எட்டி வரும் பற்றியும் இவ்விதமான சந்தேகம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஒன்பது பதங்கள் தனித்தனியாக இருக்கையில் அர்த்தத்துடன் இருந்தாலும் அவற்றை சேர்த்து ஒரே நாமமாக செய்வது மாதிரியான பார்க்கலாம் சாத்வி என்ற நாமத்தை இரண்டாயும் தத்வமி என்ற நாமத்தை மூன்றாயும் தெரிந்தவன் பிரித்து கொள்ள வேண்டாம் ஹம்சவதி அனர்க என்ற பதங்களிலிருந்து அவை வரும் அந்த அடிகள் பூராவும் ஓரோர் நாமம்தான் ஷாங்கரி ஸ்ரீகரி சாத்வி என்று ஏற்கனவே வந்திருப்பதால் திரும்பவும் சம்பிரதாயேஸ்வரி சாத்வி என்று வரும்போது அதை சாது ஈ என்று இரண்டு பதங்களாக நாமங்களாக பிரிக்க 2. தத்வாதிகா தத்துவமயி என்று ஏற்கனவே வந்திருப்பதால் திரும்பவும் தத்வாசனா தத்வமயி என்று அதை தத்வம் ஐ என்று மூன்று பதங்களாக நாமங்களாகப் பிரிக்க நாலு ஹம்சவதி என்ற பதத்துடன் ஆரம்பித்து அந்த அடி அர்த்தம் முடியும் வரையில் ஒரே நாமம் என்று சொல்லப்பட்டது அதாவது மஜ்ஜா சம்ஸ்தா ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா என்பதில் மஜ்ஜா சம்ஸ்தா என்பது ஒரு நாமம் அப்புறம் ஹம்சவதி முதல் சமன்விதா முடிய ஒரே நாமம் என்று சொல்லப்பட்டது இதில் புனருத்தி என்பது இல்லாவிட்டாலும் பதங்களை பிரிப்பதில் பிரமம் ஏற்படும் அதற்காக குறிப்பிட்டு சொல்லப்பட்டது ஹம்சவதி என்பது தனியான நாமம் என்று சொல்லப்பட போகிறதே என்பதற்காக சொல்லப்பட்டது இதே மாதிரி கௌலினி கேவலா நர்கியா கைவல்ய பததாயினி என்றிருப்பதில் கௌலினி கேவலா என்பது ஒரு நாமம் அனர்க்கிய கைவல்ய பததாயினி என்பது ஒரே நாமம் இதுவும் அனர்கியா என்பதை ஒரு நாமமாக பிரிவுபடக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டது மேலும் கிளீம்காரி கேவலாகுகியா கைவல்ய பததாயினி என்று முந்தியே வந்திருப்பதால் இது புனருக்தி பரிகாரமாகவும் ஆகிறது அஞ்சு சலாட்சர சூத்திரங்கள் நியாய மூலமாக இருந்த ஒரு நியாயத்தை மூலமாக கொண்டிருந்தாலும் அதைவிட பிரபலமான நியாயத்தினால் அவற்றை கொஞ்சம் அனுசரிக்காமலிருந்தாலும் தோஷமில்லை என்பதை பரிபாஷா ஸ்லோகங்களிலிருந்தே ஏற்படுகிறது இதே மாதிரி சாமவேதத்திய நிதான சூத்திரங்களில் சாந்தோவிஷிதி சூத்திர பாஷ்யத்திலும் சலாட்சர பாடமானது பிரபலமான நியாயத்திற்கு விரோதமாயிருப்பதால் ஆதரிக்க வேண்டியதில்லை என்று சொல்லப்பட்டது ஆறு ஆயினும் பிரபலமான நியாயத்திற்கு விரோதமாக இல்லாதிருக்கிற வரையில் சலாட்சர சூத்திரங்கள் முழுமையும் பிரமாணமாகியால் அவைகளை அனுசரித்தே பரிபாஷா ஸ்லோகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன உதாரணமாக காந்தா என்று வரும் இடங்கள் இரண்டில் புனருக்தி பரிகாரமாக ஒரு இடத்தில் அகாரத்தை முந்தி சேர்ப்பது என்று அவ்விதம் சேர்த்து சொல்லுவது இரண்டு முடியும் என்றாலும் சேர்ப்பது இன்ன இடம் என்பது குறிப்பிடப்படாவிட்டாலும் சலாட்சர சூத்திரங்களில் கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தார்த்த விக்கிரஹா என்ற இடத்தில் சேர்ப்பது என்று சொல்லப்பட்டிருப்பதால் அதுவே அங்கீகரிக்கப்பட்டது இதே மாதிரி கைவல்ய பததாயினி என்று வரும் இரண்டு இடங்களில் அதற்கு முந்திவரும் பதத்தை சேர்த்து ஒரே நாமமாக பண்ணுவது அந்த இரண்டு இடங்களிலும் முடியுமென்றாலும் கௌலினி கேவலா என்று வரும் இடத்தில்தான் சேர்ப்பது என்பதும் சலாட்சர சூத்திரங்களை அனுசரித்து நிச்சயிக்கப்பட்டது சக்திர் நிஷ்டா தமாஜோதிகி பரபூர்வகம் விபதம் சோபன வசுலபாவசுகதி ஸ்திரீ பதைக பதானி சேஷாணி சக்தி நிஷ்டா தாமன் ஜோதி என்ற நாளும் பர என்ற பதத்தை முன்னதாக உடையவையாய் ஒவ்வொன்றும் இரண்டு பதங்களுடைய நாமமாய் இருக்கின்றன சோபனா சுலபா கதிகி என்ற நாமமானது மூன்று பதங்களை உடையது பாக்கி நாமங்களெல்லாம் ஒரே பதமாக இருப்பவை பராசக்தி பரானிஷ்டா பரந்தாமா பரஞ்சோதிஹி என்ற நாலு நாமங்களும் இரண்டு பதங்களுடையவை அவற்றில் பர என்ற பதம் விசேஷணமாகவும் ஜோதி முதலான பதங்கள் விசேஷியமாகவும் இருக்கின்றன கௌலினி கேவலா அஜாஜேத்ரி முதலான நாமங்கள் கௌலினி கேவலா அஜாஜேத்ரி என்ற சமானமான விபக்தியுள்ள பதங்களாக இருந்தாலும் சமாசத்தினால் ஒரே பதமாக போய்விடுவதால் அவற்றை இரண்டு பதங்களுடைய நாமங்களாக சொல்வதற்கு நியாயமில்லை ரெண்டு சோபனா சுலபாகத்திகி என்பது மூன்று பதங்களை உடைய ஒரே நாமம் மூன்று பாக்கி ஒரே பதமாக இருப்பவை என்று சொல்லப்பட்டது எந்த நாமமாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பதங்களை உடையதாயிருந்தால் அந்தந்த பதமானது நாமமா இருக்கக்கூடுமா என்ற சந்தேகம் ஏற்படக்கூடிய நாமங்களை பற்றித்தான் இரண்டு பதங்களுடையதா அல்லது மூன்று பதங்களை என்று கேள்வி ஏற்படும் ஆகவே அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வக் கோட்டி கோட்டிபிராபிரதா மனோபாச்சாம கோச்சரா என்பவை முதலான நாமங்கள் இரண்டு பதங்களோடு கூடியிருந்தாலும் அவற்றிலுள்ள முதல் பதமானது வேறு விபக்தியோடு இருப்பதால் நாமமாக இருக்க முடியாது ஆனதினால் அவையெல்லாம் ஒரே பதத்தையுடைய நாமங்களுக்குள்ளாகவே கணக்கிடப்பட்டு சொல்லப்பட்டது இனி லிங்க வேதங்களின்படி நாமங்களை வகுத்து சொல்லுகிறார் நிதிராத்மா தம்போழி சேவதிருதி நாம புல்லிங்கம் தத்்பிரம்ம தாம சாது ஜோதி கிளிபே அவ்வயம் ஸ்வதாஸ்வாஹா ஒன்று குணநிதிஹே ஆத்மா ரோகபர்வதோழிர் மகாலாவணியசேவதிஹி என்ற நாலு நாமங்களும் பும்லிங்கம் தத் பிரம்ம பரந்தாம சாது பரஞ்சோதி என்ற ஐந்து நாமங்களும் நபும்சகலிங்கம் ஸ்வதாஸ்வாஹா என்ற இரண்டு நாமங்களும் அவ்யயங்கள் நாலு பாக்கி நாமங்கள் எல்லாம் ஸ்திரீலிங்கம் ஒண்ணு இந்த குணநித்தி முதலான நாலு நாமங்களும் பார்வைக்கு ஸ்ரீலிங்கமாக தோன்றினாலும் மேலே சொல்லியபடி பும்லிங்கமாகையால் குணனித்தையே நமகா முதலான பிரயோகம் உண்டே தவிர குணநித்தியை நமகா முதலான பிரயோகம் கிடையாது அவ்விதம் லிங்கத்தை சரியாக தெரிந்து சொல்வதனால் பலனில் பேதம் உண்டு இதே மாதிரி மந்திரங்களை சொல்லுவதில் அவற்றின் அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி சொன்னால் பலனில் பேதமுண்டென்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு துவம் என்ற பதமும் நாமமும் ஸ்ரீலிங்கமே மூணு ஸ்வதா ஸ்வாகா என்ற பதங்கள் அவ்வயம் என்று சொன்னதினால் பிரயோகத்தில் ஸ்வதா நமஹா ஸ்வாகா நமஹா என்று சொல்ல வேண்டும் இந்த இரண்டு நாமங்களுக்கும் வேறு அர்த்தங்களை சொல்லி ஸ்வதாயை நம ஸ்வஹாய நம என்று பிரயோகம் செய்ததும் சரியானதுதான் என்றும் ஏற்கனவே சொல்லப்பட்டது ஆவிஞ்சதித்த சார்தாந்தாபல சாதன துவோக்திஹி தஸ்யக் கிரமேஷோ விவத்தி ஷட்சோகை இனி நாமங்கள் முடிந்து இருக்கும் பலஸ்ருதி பாகத்தில் முதல் இருபதரை ஸ்லோகங்களின் இந்த நாமசகசிர கீர்த்தனத்தால் பகுவிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதை சொல்லப்படுகிறது அவ்விதம் வெவ்வேறான பலன்களை உத்தேசித்து நாம கீர்த்தனமானது எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி கிரமமாக பாக்கி நாற்பத்தாறு ஸ்லோகங்களில் சொல்லப்படுகிறது ஒன்று பலஸ்ருதி பாகமானது எண்பத்தி ஆறரை ஸ்லோகங்களை உடையது அவற்றில் முதல் இருபதரை ஸ்லோகங்களில் இந்த நாமசகஸ்திர கீர்த்தனத்தால் செய்யக்கூடிய ஸ்வரோக பிரஷமணம் முதலான விவிதமான பலன்களை பற்றி சொல்லிவிட்டு அப்படி சொல்லப்பட்ட பலன்களின் கிரமத்தை அனுசரித்து அடுத்து நாற்பத்தாறு ஸ்லோகங்களில் அந்தந்த பலனை உத்தேசித்து நாமசகஸ்திர கீர்த்தனம் எப்படி செய்ய வேண்டுமென்பதை பற்றி சொல்லப்படுகிறது ரெண்டு ஸ்வர்க்கமமமடைய விரும்புகிறவன் தர்ஷபூர்ணமாஷ யாகங்கள் செய்ய வேண்டும் என்று சுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றை செய்தால் ஸ்வர்க்கம் உடனே கிடைக்காமல் இருந்தாலும் அவற்றை செய்தவுடன் அபூர்வம் என்ற பலன் ஏற்படுவதாகவும் யாகம் செய்தவன் இறந்தவுடன் அந்த அபூர்வ பலத்தின் மூலமாக ஸ்வர்க்கம் கிடைப்பதாகவும் மீமாசா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது அந்த அபூர்வமானது ஸ்வர்கபலத்திற்கு துவாரமாக ஆகிறது மூணு அதே மாதிரி இந்த சகசிரநாமத்தை கீர்த்தனம் செய்தால் ஸ்ரீமாது பிரீத்தையே தஸ்மாத் தனிச்சம் கீர்த்தையே தித்தம் என்று சொல்லப்பட்டபடி அம்பாளுடைய பிரீத்தியானது உடனே ஏற்படுவதாக சொல்லப்பட்டது அம்பாளுடைய பிரீத்தியால் அநேக விதமான பலன்கள் உண்டாவதாக சொல்லப்படுவதால் அந்த பிரீத்தியானது மேலே சொல்லிய அபூர்வம் மாதிரி வி அவ்வித பலன்கள் உண்டாவதற்கு துவாரமாக இருக்கிறது அம்பாளுடைய பலனாகவும் சொல்லலாம் நாமஸ்மரணாவசோக்திகேதச்லோகைகே உபசம்ஹாரசார்த்தைகி பஞ்சபிரேகேன சூக்தோக்திகே அம்பாளுடைய நாமஸ்மரணையின் ஆவசகமானது பதிமூணரை ஸ்லோகங்களிலும் உபசம்ஹாரமானது அஞ்சரை ஸ்லோகங்களிலும் ஹயக்ரீவரால் சொல்லப்பட்டது கடைசி ஒரு ஸ்லோகம் சூதர் சொன்னது ஒன்று கடைசி ஸ்லோகமானது சூத்தரால் சொல்லப்பட்டது என்பதனாலும் ஏற்கனவே வந்த கஷபூஷார்த்த நிர்பாலஹா போன்ற நாலாவது ஸ்லோகத்தில் பூர்வபாகத்தில் அடங்கிய ஸ்லோகங்களை சொன்னவர்களை பற்றி சொல்லுகையில் கடைசியாக ஹயக்ரீவர் பெயர் சொல்லப்பட்டதாலும் பிறகு வேறு யார் சொன்னதாகவும் குறிப்பிடப்படாமல் கடைசியாக ஹயக்ரீவர் சொன்னது முதல் பலஸ்ருதி பாகத்தில் சொன்ன கடைசி ஸ்லோகம் வரையில் வரும் ஸ்லோகங்களையெல்லாம் தியானஸ்லோகம் நாமசகசிரம் உட்பட ஹயக்ரீவரால் சொல்லப்பட்டதாக ஏற்படுகிறது இ பரிபாஷா மண்டலமுதிதம் நரசிம்ஹயஜ்வனா விதுஷா சத் சம்பிரதாய கமகம் சிவபக்தானந்தனாய சிவம் இவ்விதம் சிவன் சிவா இவர் இருவர்களுடைய பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக அவர்களை சத்சம்பிரதாயத்தில் சேர்ப்பதும் மங்களகரமுமான இந்த பரிபாஷா மண்டலமானது வித்வானான நரசிம்ஹ யஜ்வாலால் சொல்லப்பட்டது ஒன்று மண்டலம் என்பது ஸ்ரீ நரசிம் ஆனந்தநாதரால் சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் நாற்பதையும் குறிக்கிறது ரெண்டு விதுஷா என்பதனால் அஷ்டாதச வித்யைகளை தெரிந்தவரும் ஸ்ரீவித்யோபாசகருமான ஸ்ரீ நரசிம் ஆனந்தநாதருக்கு சொல்லப்பட்டது மூணு பக்தர்கள் மிகவும் துர்லபமான சச்சம்பிரதாயத்தை தேடுவார்களாதலால் அவர்கள் அதை அறியும்படி செய்வதாக இந்த பரிபாஷா மண்டலத்தில் சொல்லப்பட்டது ால் இந்த பரிபாஷா மண்டலமும் மற்ற எல்லாமும் மங்களகரமானதென்று சொல்லப்பட்டது இப்படி பரிபாஷா மண்டலத்தை வியாக்கியானம் செய்துவிட்டு பாஸ்கர ராயர் தான் எழுதிய பாஷத்தை முடித்து தான் அதை எழுதியதை பற்றி மேலே சொல்லப்படும் ஸ்லோகங்களில் சொல்லுகிறார் ஸ்ரீ விஸ்வாமித்ர வம்சிய சிவபஜன பரோ பாரதி சோம பீதிஹே காஷ்யாம் புதமணிரபவ் பாஸ்கூனு மோதச்சாரதி அஸ்வினை காழயுக்குலே சௌமியே நவியம் அதனுலிதாம சகசிரம் ஸ்ரீ விஸ்வாமித்ர வம்சத்தைச் சேர்ந்தவரும் சிவனை பஜிப்பதிலேயே முயற்சி உள்ளவரும் பாரதி என்ற புதையுடையவரும் சோமயாகம் செய்தவருமான கம்பீரராஜர் என்ற பெயருடைய வித்வான் காசியில் இருந்தார் அவருடைய பிள்ளையான பாஸ்கரர் என்பவர் ஆயிரத்தி காலயுக்தி வருஷத்தில் ஷரத் ருதுவில் அர்பிசி மாதத்தில் சுக்லபக்ஷத்து நவமியான புதன்கிழமையில் லலிதா சகசிரத்தின் பாஷ்யத்தை எழுதினார் மோதா சாயா என்பது கடபயாதி சங்கையின்படி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஆகிறது पुरान सूत्र गोशागम ஷ்ஸ்ஸியூத்தோஷாசம்பிரதித்தன்தபீக்கா சோதியமயிஹா ஸ்ருதி ஸ்மிருதி நியாய புராண சூத்ர கோச்ச ஆகமங்களிலிருந்தும் ஸ்ரீகுருவனுடைய சம்பிரதாயத்திலிருந்தும் நிச்சயம் பண்ணி கடைந்தெடுத்து இந்த பாஷ்யமானது பண்ணப்பட்டிருந்த போதிலும் அது என் மீது தயவோடு கூடிய சத்துக்களால் சரிபார்த்து திருத்தப்படுவதற்கு அர்ஹம்தான் பிரமாதோமேவசியம் பவதி மதிமாந்தியாத் அலசதா பதார்த்தபி துரவத்யமான்போபய பயம் என்னுடைய புத்தியின் மந்தத்தினாலும் அஜாக்கிரதையினாலும் பதங்களின் அர்த்தத்தை பற்றிய நியாயங்களை அறிவது ஸ்ரம சாத்தியமாயிருப்பதினாலும் நான் எழுதியதில் தவறுகள் அவசியம் ஏற்பட்டிருக்கும் ஆயினும் இதை பார்க்கும் சத்துக்கள் உள்ளதாக தயவோடு கூடிய ஹிருதத்தையுடையவர்கள் ஆகையால் என் தவறுதலை பாராட்ட மாட்டார்கள் நாமங்களின் மகிமையானது அபூர்வமானது ஆகையால் கெட்டவர்களால் ஏற்படும் பயமும் தவறுதல் செய்தால் பாபம் ஏற்படுமோ என்ற பயமும் எனக்கு கிடையாது ஒன்று இங்கு அபூர்வம் என்ற பதமானது மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்தோடு கூடியது இதில் தாத்பரியத்தை பார்க்கவும் அம்பத்வோ சமர்மிஷ் ஃபையித்தம் ஃன்நகம் ஃபமுதே பூய்தோனீலையுஸ்திவாங்க தலித்தூத் பவியம் மதி தா உன்னால் இயற்றும்படி செய்யப்பட்டதும் உன்னுடைய நாமங்களின் அர்த்தத்தை வெளிப்படுத்துவதுமான இந்த பாஷ்யமானது உன்னுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கப்பட்டது அது உனக்கு பிரீத்தியை கொடுப்பதாக இருக்கட்டும் ஹே லலிதே உன்னை பஜிக்கிறவன் எவனாவது இதை பரிசீலனம் செய்யவில்லையோ அல்லது வாசிக்கவில்லையோ அல்லது அதில் பிரதியையாவது கை அவனுக்கு உன்னிடத்தில் புத்தி செல்லாமல் இருக்கட்டும் மாமனயத் நாம சகசிராம்புதே பரம்பாரம் ஜலபிந்துர்பவஜலதே ஏஷாம் தேமே ஜெயந்தி குருசரணாக யாருடைய ஒருநாமமானது என்னை நாமசகசிரம் என்பதான சமுத்திரத்தின் அக்கறைக்கு கொண்டு வந்து சேர்த்ததோ யாருடைய பாதோதகத்தின் ஒரு துளியானது என்னை சம்சாரம் என்ற சமுத்திரத்தின் கரையேறும்படி செய்ததோ அப்பேற்பட்ட என் ஸ்ரீகுருவின் பாதங்கள் சர்வோத்கர்ஷமாக விளங்குகின்றன ஸ்ரீலலிதா மகாத் திரிபுர சுந்தரியை நமகா சுபம் இப்பாஷ்யத்தில் பெயர் குறிப்பிடப்பட்ட கிரந்தங்களின் அகராதி வரிசை அக்னிபுராணம் அனுத்தர திரிம்சிகா அநேகார்த்த துவனிவஞ்சரி அமரம் அம்பாஷ்டகம் அம்பாஸ்தவம் அருணோபனிஷத் அஷ்டாவக்ரகீதை ஆனந்தசாகரஸ்துவம் ஆபஸ்தயுஷ்சூத்தம் உத்தரச்சுஷி ஐத்தரேயம் ஐத்தரேயு கல்பூத்தம் காடகஸ்மிருதி காணுவ காதிம காமிக்காமம் காலிகாபுராணம் காளிதசர் காளீபுராணம் குமாரசம்ஹூமபுராணம் டடஸ்வம் கருடபுராணம் குருகலா கௌடபாதூகனிக்காச்சிந்தமணிஸ்வம் சாந்தோகியபனத் ஜாநவ தன்ராஜம் தைத்தேயம் திரிபுரசூத்தம் திரிசதி திரிபராமஸ் திரிபுராணவம்புராசாரம்புராசிந்தம்புராஷ் தேயசம்ஹே துர்ச்சந்திராஸ் தேவிமஸ் தேவீகவதம் தேவீபுராணம் நவரத்னா நித்திரம் நித்தியோடசிணம் நித்தியிரும் உபபுராணம் நிறிம்ஹத்தபிம்ஹபுராணம் பஞ்சராத்திரா பத்மபுராணம் பரசுராமகல்பூம் பரமான பராச்சரணம் பராச்சரஸ்பராபஞ்சாஷி பஞ்சராத்திரலீத்திரம் ப்ரகதாரம் போதசாரம் போதாயிரம்மவர்த்தம் ப்ரமகீதை ப்ரமசூத்தம் ப்ரமாண்டபுராணம் பகவீபுராணம் பகவத்கீத்தை பயோத்தரபுராணம் பாகவதம் பாரஸ்மிருத்து பைரவயாமழம் பேட்ணி திரும் மத்யபுராணம் மனுஸ்மிருதி மல்லாரிமஹாத்மியம் மஹாத்தமரிமா மகாசி மகா வாசிமாயணம் மாதக்காவிவேகம் மாகம் மாகண்டேயபுராணம் மாலிநீவிஜயத்திரண்டகம் மிருகேந்திரசம்ஹை மேதினீகோச்சம் மைளாரதம் யவவகண்டம் யாவல்க்கியமதி யாவோஷம் பாஸர் யோகவாசி யோகசாஸ்திரம் யோகசூத்தம் யோகிநீதம் யோகிநீதயம் ரத்னயை ரபசவவனயமராமயணம் ருதிராமம் லகூஸ்ஸு லலிதஸ்தவரோபாக்கம் லிங்கபுராணம் லயம் வராகபுராணம் வரவசாரம் வசித்தூத்தம் வாஜினேய் வாதுழசுத்திரம் வாமகேஸ்வரபுராணம் வாயவீயசம்ஹை வாயுபுராணம் விஷ்ஹ விஷோஷம் விதாரத்னூத்தம் விருபாட்சாபாஷி விஷ்ணுதர்மோத்தரம் விஷ்ணுபாகவம் விஷ்ணுபுராணம் விஷ்ணுரம் விஷ்ணுஸ்மதிவியாசண்டம் ஷிரம் சக்திசூத்திரம் சாண்டிலியூத்தம் சாராதிலகம் சிவபுராணம் சிவசூற்றம் சிவஸ்தவம் சிவசூற்றம்னீவா சமாதண்டகம் ஷமாரம் ஷுதி சகலஜனேபதி சங்கேபாரீரம் சப்தசதி சமையச்சாரஸ்மிருதி சம்பதி சாக்கியர்ஷனூத்தம் சாக்கியசிசூற்றம் ஸ்கந்தம் ஸ்பந்தாஸ் ஸ்மிருதி ஸ்வந்திரம் சுந்தரீதா சுப்பிரபேதம் சூதீதை சூத்தை சேதுபந்தம் சௌந்தர்ய சௌபாகசுதூதம் சௌரம் ஹரிவம்சம் ஹிணியகேஷிசூத்திரம் ஹேமச்சந்திரீலிதமஹாத்ரிபுரசுந்தை நமஸ்ரீலிதிரமம் பூர்வா அகஸ்துற கதித்தம் லலித சரிதம் பரமாத்புதம் அகஸ்தியர் தன்னுடைய குருவாகிய ஹயக்ரீவரை பார்த்து சொல்லுகிறார் ஹே அஸ்வானனா மகாபுத்தியுள்ளவரே சர்வ சாஸ்திரங்களையும் நன்றாக தெரிந்தவரே ஸ்ரீ லலிதாம்பாளுடைய பரம அத்புதமான தங்களால் எனக்கு சொல்லப்பட்டது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 தன் சிரசை வைத்துக் கொண்டு நித்ரை செய்து கொண்டிருந்தார் தனுஷானது நான் பூட்டி இருந்தது பகவானுடைய நித்ரை வெகினால் ஏற்படவே பிரங்காதிகள் பாக்கி காரியங்களை முடிப்பதற்காக பகவானை எழுப்ப நினைத்து அதற்காக மார்க்கமொன்றும் தோன்றாமல் கலங்கியிருக்கும் போது வெகினாளாய் அபிர்பாகத்திற்கு ஆசைப்பட்டிருந்த வம்ரி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 அப்படிச் சேர்த்ததனால் குதிரை முகத்துடன் விஷ்ணு திரும்பவும் உயிர் பெற்றெழுந்ததாகவும் இதில் விருத்தாந்தம் முழுவதும் தேவி பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இவருக்கு ஹயக்ரீவர் என்ற பெயர்கள் ஏற்பட்டன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 சர்வசாஸ்திர விசாரதா என்று சொல்வது பொருத்தமானதே தவிர பெரும் புகழ்ச்சி அல்ல மூணு இவ்விதமான மகிமையுள்ள குரு சிஷ்யர்கள் மூலமாகத்தான் ஸ்ரீ லலிதா சகசிரநாமமும் ஸ்ரீ லலிதா திரிசதியும் லோகத்தில் ஷேமத்திற்காக வெளிப்பட்டன ஆகவே குரு சிஷியன் உபதேசம் பண்ணப்பட்ட விஷயம் இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று தான் பொருத்தம் மற்றவைகளோடு சமானமாக சொல்ல முடியாது நாலு அம்பாளுடைய உபாசகர்களில் முக்கியமானவர்கள் பன்னிரண்டு பெயர்கள் என்றும் அவர்கள் செய்த உபாசனா பேதங்களை அனுசரித்து ஸ்ரீவித்யையானது பன்னிரண்டு வகை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களில் அகஸ்தியர் ஒருவர் மனுஷ் சந்திர குபேரஸ் லோபாமுத்ராச்சமன்மதா அகஸ்தி அக்னிகி சூரியச் இன்றஸ்கிவஸ்தா குரோதா பட்டரகோதேவ்யா துவசாமி உபாசக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 புரஷ்சரண ஹோம ரகசிய ஸ்தோத்திரங்கள் என்கின்ற ஏழு கண்டங்களில் அம்பாளுடைய பிராது பாவமும் முதலான ரகசியங்களெல்லாம் கேட்ட பிறகும் பரம ரகசியமான நாமசகசிரம் ஒன்று இருப்பதாக தன்னுடைய தபோபலத்தினால் நிச்சயம் செய்து கொண்டு தான் அவருடைய பக்தராக இருந்தும் தனக்கு ஏன் அதை என்ற விஷயத்தில் சந்தேகமடைந்து தன் குருவை கேட்ட விரத்தாந்தமானது சூதரால் சொல்லப்படுகிறது ஆறு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 வீற்றிருக்கிறாள் அவளுடைய சரீரமானது கணீபூதமான உரைந்த நெய் மாதிரி சேர்க்கை சிறிதுமில்லாதீபாவது மற்றபடி இருக்கும் சிவசக்தி ரூபங்களுக்கு சாத்வீக சரீரமானது இருப்பதில் அதில் சத்வகுணம் அதிகமாக இருந்தாலும் ரஜஸ்தமோ குணங்களின் சேர்க்கையானது அல்பமாகவாவது இருக்குமே தவிர சுத்த சத்வமாக இருப்பதில்லை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 அப்பேற்பட்ட லலிதா தேவினுடைய சரித்தம் அதாவது சிதக்னி குண்டத்திலிருந்து பிராதுர்பாவமானது முதல் சமஸ்த தேவர்களாலும் அநேக விதமான ஸ்தோஸ்திரங்கள் செய்யப்பட்டது வரையில் ஹயக்ரீவரால் சொல்லப்பட்டதை இங்கு குறிக்கப்பட்டது இதன் விவரங்களை பின்வரும் ஸ்லோகங்களில் சொல்லப்படுகிறது ஒம்பது பரமாத்புதம்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 சதைவ சோம் ஏ தமக்ர ஆஷித் நாசதாஷிம்னோ என்பவை முதலான ஸ்ருதி வாக்கியங்களில் சொல்லப்பட்டதும் சிருஷ்டிக்கு முன்னதாக நிர்விசேஷ சின்மாத்திரமாக இருந்ததுமான பரபிரம்மமானது முதன் முதலில் காமக்கல்லா ரூபமாக உண்டானதை சொன்னதாகவும் சொல்லலாம் காமக்கல்லா ரூபத்தின் ரகசியங்களை பற்றி குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மூணு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 ஸ்ரீநகரம் ஸ்ரீமன்னகரம் என்று சொல்லப்படும் மூன்று ஸ்ரீபுரமானது மூன்று இடங்களில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ருத்ரயாமலத்தில் சகல பிரம்மாண்டங்களுக்கும் வெளியிலும் மேலாகவும் அநேக கோடி பிரம்மாண்ட கோட்டி நாம் பகிர் ஊர்தகா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 சாகர மத்தியஸ்தா என்று அறுபத்தொன்னாவது நாமம் முடிய பார்க்கவும் நாலு விஸ்தரம் என்றால் வார்த்தைகளின் கூட்டத்திற்கு பெயர் ஸ்ரீபுரத்தின் மகத்தான விபவங்கள் அநேக சப்தராசிகளால் வர்ணிக்கப்பட்டதை மகாவிபவ விஸ்தரம் என்று சொல்லப்பட்டது அஞ்சு ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரி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 சோடநாசங்கள் முதலிய நியாசங்கள் நியாசகண்டத்தில் சொல்ல பட்டன இப்பாஷ்யத்தில் பெயர் குறிப்பிடப்பட்ட கிரந்தங்களின் அகராதி வரிசை அக்னிபுராணம் அனுத்தர திரிம்சிகா அநேகார்த்த துவனிவஞ்சரி அமரம் அம்பாஷ்டகம் அம்பாஸ்தவம் அருணோபனிஷத் அஷ்டாவக்ரகீதை ஆனந்தசாகரஸ்துவம் ஆபஸ்தம்பர் ஆயுஷியசூக்தம் ஐத்தரேயு கல்பூத்திரம் காடகஸ்மிருதி காணுவ காதிம காமிக்காமம் காலிகாபுராணம் காளிதசர் காலீபுராணம் குமாரசம்ஹூமபுராணம் டடஸ்வம் கருடபுராணம் குருகலா கௌடபாதூகனாணிஸ்வம் சாந்தோகியபனிஷத் ஜாநாணவிராஜம் தைத்திரேயம் திரிபுரசூர்தம் த்ரிசதி திரிபராமீனஸ் திரிபுரா ணவம் திரிபுராசாரம்புராசித்தம்புராபனிஷ் திரேயசம்ஹே துர்ச்சந்திராஸ் தேவிமஸ் தேவீவம் தேவீபுராணம் நவரத்னா நித்தன் நித்தஷோடசிணம் நித்தயம் நிறிம்ஹ உபுராணம் நசிம்க்தபனீம் நிறிம்கபுராணம் பஞ்சராத்திரா பத்மபுராணம் பரசுராமக்கல்பூம் பரமானம் பராச்சரவுணம் பராச்சர பஞ்சராத்திரலீத்திரம் ப்ரஹதாரணம் போதசாரம் போதாயிரம்த ப்ரமகீதை ப்ரமசூத்திரம் ப்ரண்டண்டம் பகவத்கீதை பயோத்தரபுராணம் பாகவதம் பாரஸ்மிருத்து பைரவயாழம் பேட்ணி திரும் மத்ஸ்பராணம் மனுஸ்மிருதி மல்லாரிமஹாத்மியம் மஹா்த்தமஞ்சரீ மகாபாரதம் மகாசி மகா வாசிமாயணம் மாதக்காவிவேகம் மாகம் மாலிநீவிஜயத்திரம் முண்டகம் மிருகேந்திரம்ஹி மெத்திணீகோச்சம் மைலார்த்தம் யவம் யாவல்க்கமிருதி யாவோஷம் பாஸர் யோகவாசி யோகசாஸ்திரம் யோகசூத்தம் யோகிநீதம் யோகிநீதயம் ரத்னயப்பரீட்சை ரபசவச்சனம் ருதிராமம் லுஸ்ஸ்துதி லலிதஸ்தவரத்னிபாக்கம் லிங்கபுராணம் லயம் வராஹபுராணம் வரவசாரம் வசித்தூத்தம் வாஜினேய் வாதுழசுத்திரம் வாமகேஸ்வரபுராணம் வாயவீயசம்ஹை வாயுபுராணம் விஷ்வா விஷோஷம் வித்தாரத்னூத்தம் விருபாட்சாபஞ்சாசி விஷ்ணுதர்மோத்தரம் விஷ்ணு விஷ்ணுபுராணம் விஷ்ணுரம் விஷ்ணுஸ்மிருதண்டம் ஷிர்த்தம் சாண்டிலியூத்தம் சாராதிலகம் சிவமஸ்வசூத்திரம் சிவஸ்தவம் சிவசூத்தவாந்தீஷைமண்டகம் ஷியமாரகம் ஷ்தி சகலஜனீஸ்வம் சங்கேதீ சேப்பச்சாரீரஸி சம்பஸ்மதி சாக்கியூத்தம் சாக்கியசிசூற்றம் ஸ்கந்தம் ஸ்பந்தாஸ் ஸ்மிருத்தம் சுந்தரீதா சுப்பிரபேதம் சூதீத்தை சூத்தை சேதுபந்தம் சௌந்தர்ய சௌபாகசுதூத்தயம் சௌரம்ரிவம்சம்சிசூத்தம் ஹேமச்சந்திர